இப்ப வந்து ஒரு குறிப்பிட முக்கியமான அதாவது இந்த வாக்கியத்துல பிரம்ம சொல்றதுக்கு எந்த பிரம்மலிங்கமும் அது சித்தாந்தும் ஒத்துக்க வேண்டி பிரம்மலிங்கம் பிரம்மலிங்கத்திற்கு ஜோதிஷத்தத்துக்கு பிரம்மன் சொல்றதா இருந்தால் அப்பேற்பட்ட பிரம்மலிங்கம் இந்த வாக்கியத்தில் எதுவும் இல்லை அப்படிங்கறது வாக்கூர் கூட ஒத்துக்க வேண்டியது ஆனா இதை பிரம்மண்டு தீர்மானம் பண்றதுக்கு நாங்க முன்னாடி பூர்வ வாக்கியத்துல இருந்ததை அனுபவத்தை வந்து எடுத்துக்கிட்டு வந்து தீர்மானம் பண்றேன் ஜோதிஷோ பிரம்மலிங்கம் அப்படி தசாபி பூர்வத்தின் வாக்கிய திருஷ்யமானி இது முன்னாடி வாக்கியத்தில் இருக்கிற அதையே நீங்க எடுத்துக்கொண்டிருக்காங்க அது எடுத்துக்கணுங்கிறதான் சூத்திரக்காரர் சொல்றாரான் கருத்தன் சூத்திரகாரம் ஜோதிஷ் சரணாதி இது முன்னாடி பூர்வாக்கத்துல பாதோ சரணம்னா பாதம் ஒரு பாதம் சர்வ ஜதத்து மூணு பாதம் ஜதத்துல ஜகத்துக்கு மேல வெளியில இருக்கு அப்படின்னு சொன்னாரோ இல்லையா அந்த மூணு பாதங்கிறது சொன்னாப்பா இங்கே சொல்லியிருக்கு அதை பருவ திவசம் தானே மூணு பாதம் ஒரு பாதம் சொன்னது அந்த மந்திரம் பிரம்மக்கு தானே சொல்றது அப்படியானால் அதே இங்க சொல்றதுனால இந்த ஜோதிஷ்கும் பிரம்மந்தான் அப்படின்னு கூத்திரக்காரன் சொல்ற பகம் புனகா வாக்கியாந்தரகத்தேன பிரம்ம சன்னிதான ஜோதிஷ் ருதிஷயா சர்ச்சார்பிரத்தியாவையும் எழுதி கேட்டாங்க இந்த வாக்கியாந்திரம்னு சொல்றேன் வாக்கியாந்திரம் பிரகரணமே வயர அது காயத்ரி வித்யா அது புரிஞ்சு போனது கூட இந்த ஜோதிர் வித்தியா ஆரம்பிச்சது இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வித்தியா பிரம்ம வித்யா அதுக்கு அப்புறம் விஷயம் பிரம்ம விஜயா தான் இருந்தாகணும் ஏதாவது நியூ இந்த பிரகடனத்திலே முன்னாடி ஏதாவது பிரம்மத்தை சொல்லக்கூடிய ஒரு வாக்கம் இருந்ததுன்னா அந்த பூர்வ வாக்கத்துல பிரம்மத்தை சொல்லிருக்கு அதனால இந்த வார்த்தை ஜோதிஷ் அபத்தான் சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரே பிரகடனமாக இருந்தா ஆனால் இங்க நீங்க சொல்ற வாக்கம் இருக்கு தாவானக்கு முன்னாடி நீங்க சொல்லக்கூடிய இந்த சுடி இது இந்த உபாசனை வேற அந்த உபாசனை வேற காயத்ரி உபாசனைங்கிறது காயத்ரி பிரம்ம உபாசனைங்கிறது வேற அதுல வந்திருக்கிற கூடிய அந்த வாக்கியத்தை வச்சுங்க வேற ஒரு உபகரண வாக்கியத்துல இங்க அர்த்தம் கல்விங்கிறது சரியாக இல்லையே அப்படின்னு கேட்டாங்க கேள்வி நியாயம்தான் சொன்னால் வாக்கியாந்தரக பிரம்ம சன்னிதானியம் வேற ஒரு பிரகடனத்துல பிரம்மத்தை முன்னாடி இந்த பிரகடனம் இங்கேயும் இந்த வாக்கியத்துல பிரம்ம்தான் சொல்லியிருக்கணும்னு நீங்க எப்படி சொல்லலாம் பிரம்ம சன்னிதான ஜோதிட திருப்பி சுவிஷயா சக்தியா பிரச்சியாவும் சப்தத்தை தன்னுடைய முக்கியார்த்தத்திலிருந்து நீங்கள் எடுத்து கேட்டிவிட்டு லட்சியமாக பிரம்மஸ்வரூபத்தை லட்சணியா போகிக்கிறதுன்னு சொல்றது இது எப்படி தெரியாக வரும் கேட்டா நைஷதோஷா இப்போ சித்தாந்தி தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றான் அங்க அது சொல்லியிருக்கேங்கிறதுக்காக இங்க நீ சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இதுக்கு முன்னாடி உள்ள பிரகடனத்துல பிரம்மத்தை சொல்லிருக்கேங்கிறதுக்காக இந்த பிரகடனத்திலும் பிரம்மத்தை சொல்லணுங்கிற அவசியம் எதுவுமே இந்த வாக்கியத்துல எத்துன்னு ஒரு பதம் இருக்கு எத்துங்கிற பதம் இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட பிரம்மத்தை பராமரிக்கிறதுக்காகவே சர்வநாம சப்து பிரதமம் வந்திருக்கு அதனால எங்க எதை பண்றதுன்னு கேட்டா சித்த முன்னாடி ஒரு வித்யால சொன்னா அந்த பிரம்ம அந்த எக் பல எக்ஸப்ட் பலத்தை வச்சிருந்தேன் எக் ஜோதிஷன் தான் அந்த எக்ஷத்திரத்தை வச்சுஷங்கிறது இந்த ஜோதிஷருக்கு அப்படின்னு சொன்னாக்க இந்த ஜோதிஷன்னா எது சொன்னோ அதுதானே சொல்லலாம் அது வேற விஷயம் பிரதமர் வேறையா வேறையா இருக்கிறான் ஆனால் இந்த எது இதம் எத்து இந்த மாதிரி ஒரு சர்வநாம்சம் பிரயோகம் அப்படின்னா இது சித்த முன்னாடி வித்தியமா இருக்கக்கூடிய அந்தசர்மாலோதி அந்தமரப்படிந்சம்பாமான பூர்வவியனிஷ்டே ஸ்வசாமோ இந்த பர்வநாமாவுடைய சாமர்த்தியம்தான் இந்த ஜோதிஷ் சப்தம் பிரம்மபரணம் அப்படிங்கறதுக்கு காரணமாகிறது சர்வநாம பூர்வ பிரகிருதத்தை தான் பராமரிக்கும் பூர்வ பிரகிருத்தம் இப்ப பிரம்மா அந்த பிரம்மம் தான் இங்க சொல்லப்படுறது அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அங்கேயும் திசப்த பிரயோகம் இன்னும் திசப்த பிரயோகம் இந்த கிருபாரத்தன் ஜீ இருக்கு இங்க திவ பரகானது இந்த திவம்பத்தினால அந்த சொன்ன விஷயமும் இந்த சொன்ன விஷயமும் ஒன்னாக இருக்கலாம் அப்படிங்கிற சம்பாதினா அப்படிங்கிறது அது நான் எப்ப ஜோதிஷங்க தோதிமதி கத்தியம் ஜோதிஷ் ஆகணும்